நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிற்காக கருப்பை சுத்தமாக இருக்க வேண்டும் முறையான மாத விளக்கு இருக்க வேண்டும் மாத விளக்கு வலி இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஐம்பது எம்எல் அளவுக்காவது குருதிப்போக்கு வெளியேற வேண்டும் அதற்கு ஆலம்பழம் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது ஆலம்பழம் கிடச்சதுன்னா அதை எடுத்து விதையோடு சேகரித்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆலம் பழம் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் பணம் சேர்த்து பாலுடன் தொடர்ந்து பருகி வந்தால் ஒரு மாதத்திலேயே கருத்தறிக்க வாய்ப்புண்டு என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்